அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுழி உய்த்துவிடும் பொறாமை அப்படிங்கிற பெரிய பாழும் குணமாகிய பாவி தன்னை உடையவனுடைய செல்வங்களையெல்லாம் அழித்து அவனையும் தீய நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் திருச்சற்று தீயுழி உயி்த்து விடும் பொறாமை அப்படிங்கிற குணத்தை குணியாகவே கூறியிருக்கார் குணமே குணி அப்படிங்கிறது குணமே குணின்னா குணத்தை உடையவன்தான் குணி ஆனால் அந்த பொறாமையவே ஒரு பாவிங்கிறார் இந்த பொறாமை உடைய பாவின்னு சொல்லலை பொறாமையவே ஒரு பாவிங்கிறார் அந்த பாவி நம்மக்கிட்ட வந்துவிட்டான்னா நம்முடைய செல்வத்தைலாம் அழித்து நம்மளை நரகத்தில் கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு அர்த்தம் அது எதனால் அப்படி சொன்னார் பொறாமையவே ஒரு பாவினு ஏன்னு சொன்னார்னு கேட்டால் அது பண்ணுற கொடுமை அது படுத்துகிற கஷ்டங்கள் அதனால் அப்படி சொன்னார் அப்படின்னு விளக்க உரை ஆசிரியர் சொல்கிறார் செல்வம் அழிஞ்சு போகும் கெட்ட செயல் அதிகமாகிடும் இந்த உயிரானது மறுபடியும் வேறு ஒரு உடம்பு எடுத்து நரகத்துக்குள்ளே தான் போகும் இந்த மனித உடலில் இருக்கிற உயிரானது இந்த பொறாமை குணத்தை உடையதாக இருக்குமே ஆனால் அடுத்த உடம்புலேயும் நரகத்தில் தான் வாசம் வாசம்னா அங்கே வாழ்கிறதுன்னு அர்த்தம் தீயுழி உயி்த்து விடும் அப்படிங்கிறது அந்த உயித்து விடும்ங்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார் பாவி உயி்த்து விடும் ரொம்ப பொறாமை குணத்தினுடைய தீயத்தன்மையை மனசில் நல்லா பதிய வைக்கிறதுக்காக உணர்த்துறதுக்காக சொல்லியிருக்கார் பொறாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பு ஒரு பாவி இந்த பாவத்துக்கு நிகரான பாவம் இல்லை மேலான பாவம் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் படும்படியாக சொல்கிறார் தன்னை உடையவனுடைய அதாவது இந்த பாவியானது இந்த பொறாமை குணங்கிற அந்த பாவியானது அவனுடைய இந்த உடம்பில் வாழ்ந்திருக்கிற போது இருக்கிற செல்வத்தை அழிச்சுட்டு மறுமைன்னு சொல்லக்கூடிய நரகத்தில் கொண்டு போய் விட்டுடும் இந்த மூணாவது குரல்லருந்து எட்டாவது குரல் வரைக்கும் பொறாமையினால் வரக்கூடிய தீமைகளை எல்லாம் மனசில் பதிய வச்சுருக்கார் வள்ளுவர் ஆறு ஏழு இந்த ரெண்டு குரட்பாக்கள்லேயும் ரொம்ப குறிப்பாக அழுக்காறு இருக்குமானால் அதாவது பொறாமை குணம் இருக்குமானால் அதனால் வரக்கூடிய குறைபாடு குற்றம் குற்றம் குறைபாடுங்கிறதெல்லாம் ஒரே அர்த்தத்தில் தான் வரக்கூடிய தோஷம் தீங்கு இதெல்லாம் நன்றாக மனசில் பதிய வச்சுருக்கார் ஏன் பாவினு அழுக்கார வச்சார்னு சொன்னால் ஒரு உரையாசிரியர் சொல்கிறார் அழுக்கார கோபமா தட்டுறார் பாவின்னு சொல்லி ஏன்னா இந்த பொறாம குணம் இந்த ஜீவனுக்கு செய்யக்கூடிய கெடுதலையெல்லாம் நினச்சி மனசு துடித்து அதை வெறுத்து இதை ப இப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார் ஆகையினால் ஜெகவீரபாண்டியனுங்கிற அந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவருக்கே பொறாம மற்றவங்களால் பொறாம குணத்தை உடையவர்களால் எவ்வளோ கஷ்டத்தை அடைஞ்சிருப்பார் போல் இருக்குது கருதித்தான் இங்கே இந்த குரலை எழுதினாரோ அப்படின்னு யோசிக்கிறார் பாவங்களை செய்கிறவன் பாவியாவான் அழுக்காறு என்ன பண்ணித்துன்னா அந்த அழுக்காருங்கிற குணம் யாருக்கிட்ட இருக்கோ அவனை ரொம்ப மோசமாக்கிடும் அவனை கெடுதலையெல்லாம் செய்ய தூண்டி நிறைய பாவங்களையெல்லாம் சம்பாதிச்சு கொடுத்து மனுஷனையே மிருகம் மாதிரி ஆக்கி அவனை மனித வடிவத்தில் இருக்கிற மிருகமாக்கி கொல்றதுனால பொறாமையை ரொம்ப பாவிங்கிறத ரொம்ப சொன்னார் அழுத்தி சொன்னார் அழுக்காறு எனும் ஒருன்னார் இந்த ஒருங்கிறது இதோட அதிசய சக்தி அதாவது இந்த பொறாமைக்கு இருக்கக்கூடிய சக்தி அது திருட்டு பண்ணுறது கொலை பண்ணுறது இதெல்லாம் செய்யறதுக்கு சில கருவியாவது வேணும் ஆனால் இது ஒரு கருவியும் வேண்டாம் மனசுக்குள்ளே எந்த சாதனமும் இல்லாமயே மனசுக்குள்ளே இருந்து எல்லா விதமான காரியங்களையும் கொலைகளையும் செய்கிறத்துக்கு காரணமாகிடும் எல்லா தவறுகளையும் செய்கிறத்துக்கு பொறாம ஒரு காரணமாக இருக்கும் இதுக்கு முதல் குரலில் அழுக்காறு உடையவனை வந்து வறுமை துன்பம் வாட்டும்னு சொன்னார் மூதேவி வருவான்னு இந்த குரலில் அவன் செல்வத்தை விட்டு விலகி நரகத்துக்கு போயிடுவான்டர் யாரும் செல்வத்தை இழக்கவோ நரகத்துக்கு போய் துன்பத்தை அனுபவிக்கவோ விரும்ப மாட்டாங்க ஆனால் அத்தகைய துன்பங்கள்லாம் வந்துவிடும் எச்சரிக்கை பண்ற பதவுரை அழுக்காறு என பொறாமை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒப்பில்லாத பாவி பாவி பாவத்தன்மையானது திரு தன்னை உடையவனினுடைய அதாவது பொறாமையை உடையவனுடைய இம்மை செல்வத்தை சென்று அழித்து தீ உழி மறுமையாகிய தீயநரகில் உயித்து அவனை இருக்கும்படி செய்து விடும் விட்டுவிடும் பொறாமை என்று சொல்லப்படுகின்ற ஒப்பில்லாத பாவத்தன்மையானது தன்னை உடையவனுடைய செல்வத்தை அழித்து மறுமையாகிய தீயநரகில் அவனை இருக்கும்படி செய்துவிடும் என்பது கருத்துவிடும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக